सच्चिदनंदय विश्वत्पत्तिपत्रीय वह नुम श्रीशुक श्री उच बिभ्रपुसकुंदरसेशुव सुमंगलमा काम आस्था धाम उदारकीर्ति சம்ஹர்த்துமைச்சத குலம் ஸ்தித கிருத்தியசேஷா சகல சுந்தர சந்நிவேசம் வபு விப்ரத்து ஸ்ரீ சுக்காச்சாரியர் பரீட்சித்து மகாராஜா கேட்டதுக்கு பதில் சொல்ல தொடங்கியிருக்கிறார் பகவான் எப்படி தன்னுடைய குலத்தே சம்ஹாரம் பண்ணுறதுக்கு விரும்பினார் அப்படிங்குறதான் கேள்வி அந்த என்ன சாபம் அது எப்படி உண்டாச்சு எப்படி அவர்களுக்குள்ள ஒற்றுமையாக இருந்தவர்களுக்குள்ள கலகம் வந்தது இதெல்லாம் கொஞ்சம் எனக்கு விரிவாக சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டார் அதற்கு இணங்க சுக்காச்சாரியார் பதில் சொல்ல தொடங்குகிறார் இந்த ஸ்லோகத்தில் முதல்ல சொல்லுகிறார் சகல சுந்தர சன்னிவேசம் வபு உலகத்தில் இருக்கிற அழகெல்லாம் சேர்த்தா எப்படி இருக்குமோ அப்படி சேர்ந்திருக்கக்கூடிய சரீரத்தை விட அந்த கிருஷ்ண பகவான் அர்த்தம் சகல சுந்தர சநிவேஷம் வபு சரீரத்தில் எல்லா அவயவங்களும் நல்ல அழகாக இருக்குது அப்பேற்பட்ட சரீரத்தை உடையவர் பிப்ரத்து பிப்ரத்துன்னா தரிக்கிறவர்னு அர்த்தம் சகல சுந்தர சன்னிவேஷம் வபுஹூ பிப்ரத்து தரித்து கொண்டிருக்கிறவர் புவி புவினா இந்த பூமியில் சுமங்கலம் கர்ம நல்ல மங்களகரமான கர்மாக்களை எல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறார் ஒரு கத்திரிய தர்மம் என்னவோ அதே சமயம் அவதாரத்தினுடைய நோக்கங்கள் என்னவோ அதெல்லாம் அழகாக பண்ணி கொண்டிருந்தவர் அதாவது கிருஷ்ணர் இப்படி விரும்பினார்ன்னு சொல்கிறார் இதனுடைய விஷயம் என்னென்னா ஸ்ரீகிருஷ்ணகா குலம் சம்ஹர்த்தும் ஐ இச்சதங்கிறது தான் மெயின் சென்டென்ஸ் ஸ்ரீ கிருஷ்ணகா ஸ்வம் குலம் தன்னுடைய குலத்தை சம்ஹாரம் செய்யறதுக்கு விரும்பினார் திட்டமிட்டார் அப்படிங்கிறது தான் இங்கே மெயின் சென்டென்ஸ் ஆனால் பகவானை வர்ணிக்கிறார் சகல சுந்தர சன்னிவேசம் வபு பிப்ரத்து ஸ்ரீகிருஷ்ணா சரீரத்தில் நல்ல அவயவங்களெல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய சுந்தரமான அவயவங்களை உடைய அந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அதை தரித்து கொண்டிருக்கிற அந்த கிருஷ்ணன் அப்பேற்பட்ட சரீரத்தை உடைய அந்த கிருஷ்ணன் பூவி இந்த பூமியில எப்பவுமே சுமங்கலம் கர்ம ஆச்சரன் நல்ல மங்களகரமான தர்மங்களை எல்லாம் கடைபிடித்து கொண்டு தாம ஆஸ்தாய இதை முதலையும் சொல்லலாம் தாம ஆஸ்தாயன்னா தன்னுடைய துவாரகாபுரியில வசித்து கொண்டு இந்த உடம்ப துவாரகையில் வைத்து கொண்டிருக்கார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் எங்கும் வியாபிச்சவராக இருக்கிறார்னு தத்துவத்தில் சொன்னாலும் இந்த ரூபத்தோடு இருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் துவாரகாநாதனா இருந்து அங்க சந்தோஷமா இருக்கார் பக்த ஜனங்களோட தன்னுடைய நாட்டு மக்களோட மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணன் நல்ல காரியங்களெல்லாம் பண்ணி அதே சமயம் என்னென்னா அவருக்கு பண்ணுறதுனால அவருக்கு ஆனந்தம் இல்லை ஆப்த காமஹா சன் உதார கீர்த்தி ஸ்தித கிருத்தியசேஷா ஆப்த காமஹா கிருஷ்ணா அதாவது அடைய வேண்டியதெல்லாம் அடைஞ்சுட்டார் அடைஞ்சுட்டார்னா நடத்தோம் பகவானுக்கு எதுக்கு கிடையிறதுக்கு ஒன்று இருக்கு ஆப்த காமஹா என்ன எல்லா செல்வங்களும் அவருடையது அப்படி இருக்கிற போது அவருக்கு ஆசை வந்து அவர் ஒரு பொருளை அடையணும்னு முயற்சி பண்ணுவாரா அப்படிலாம் கிடையாது ஆப்த காமஹா உதார கீர்த்தி பெரும் உடையவர் பெரும் புகழ் மிக்கவர் அவர் என்ன நினைச்சார்னா ஸ்தித கிருத்திய சேஷகா மிச்சம் இருக்கு இன்னும் செய்ய வேண்டிய காரியம் கொஞ்சம் இருக்கு இந்த என்ன காரியம்னா இந்த பூமியில் அதர்மத்தை அழிக்கணும் அதர்மிகள் குறைச்சலாக இருக்கணும் மேலோங்கி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை உடைய பகவான் குலம் சம்மர்த்தும் இந்த யாதவ குலத்தை அதர்மத்தின் காரணமாக இவர்கள் கர்வம் கொண்டு திரிகின்ற இந்த யாதவ குலத்தை அழிப்பதற்கு திட்டமிட்டார் விரும்பினார் என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய விஷயம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த வகுப்பில் படிக்கலாம் எோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி ஓம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்ந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில்